வணக்கம் நற்றினியின் ஆயிரத்தி நூற்று முப்பத்தி ஐந்தாவது செய்தி சேவை ஜூலை ஒன்று இரண்டாயிரத்தி பதினெட்டு ஆணி மாதம் பதினேழாம் நாள் ஞாயிற்றுக்கிழமை இன்று ஊடகங்கள் மற்றும் செய்தித்தாள்களில் வெளியாகி உள்ள சில முக்கிய செய்திகள் தொகுத்து வழங்குபவர் அறிமுகம் தமிழக செய்திகள் சரியான பராமரிப்பின்றி இயங்கும் ராயபுரம் கல் மண்டபத்தில் இயங்கும் ஆதிதிராவிடர் மாணவர் விடுதியின் மேற்கூரை பெயர்ந்து விழுந்ததில் மூன்று மாணவர்கள் காயமடைந்தனர் பல ஆண்டுகளாக பராமரிப்பின்றி விடுதி இயங்குவதாக மாணவர்கள் தரப்பில் குற்றம் ஆர்டிஓ அலுவலகங்களில் பொதுமக்கள் அலைக்களிக்கப்படுவது லஞ்சம் இடைத்தரகர்கள் மூலமாக மட்டுமே வேலை நடப்பதற்கு தனது உத்தரவு மூலம் முற்றுப்புள்ளி வைத்துள்ளது உயர்நீதிமன்றம் நடிகர் கமல்ஹாசன் வீட்டில் சுவர் குதித்து கமலை பார்க்கச் சென்ற ரசிகர் போலீசாரிடம் ஒப்படைக்கப்பட்டார் அதிகரிக்கும் வாகன விபத்துகளினால் மக்கள் உயிரிழப்பை தடுக்கவே எட்டு வழிச்சாலை திட்டம் என்று முதல்வர் எடப்பாடி பழனிசாமி தெரிவித்துள்ளார் கீழ்கட்டளையில் வீட்டு வசதி வாரியத்துக்கு சொந்தமான இடத்தில் வசிப்பவர்களுக்கு அந்த இடத்தை அளிக்க இயலாது என்று துணை முதல்வர் ஓ தெரிவித்துள்ளார் நாடு முழுவதும் சுங்க கட்டணம் ரத்து செய்ய வேண்டும் உயர்த்தப்பட்ட மூன்றாம் நபர் காப்பீட்டு பிரிமியத்தை குறைக்க வேண்டும் டீசல் மீதான வரியை குறைக்க வேண்டும் என்பன உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி வரும் ஜூலை இருபதாம் தேதி முதல் நாடு தொழுவிய லாரிகள் வேலைநிறுத்தம் நடைபெறும் என்று தென்மண்டல லாரி உரிமையாளர்கள் நலச்சங்க பொதுச் செயலாளர் சண்முகப்பா தெரிவித்துள்ளார் இந்திய செய்திகள் மற்ற கட்சியினரின் வீட்டிற்கே சென்று அவர்களை பாஜகவில் சேர்க்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று கர்நாடக முன்னாள் முதல்வர் எடியூரப்பா வலியுறுத்தியுள்ளார் இதன் மூலம் விரைவில் கர்நாடகாவில் பாஜக ஆட்சி அமையும் எனவும் அவர் நம்பிக்கை தெரிவித்துள்ளார் காவிரி மேலாண்மை ஆணையம் காவிரி நீர் ஒழுங்காற்று குழு அமைக்கப்பட்டதை எதிர்த்து உச்சநீதிமன்றத்தில் வழக்கு தொடர கர்நாடக அரசு சார்பில் நடத்தப்பட்ட அனைத்துக் கட்சி கூட்டத்தில் முடிவெடுக்கப்பட்டுள்ளது மத்திய பிரதேசத்தில் சொந்தமாக மாடுகளுக்கான ஒரு சேவை நிறுவனத்தை நடத்தி மெஹ்ருனிசா என்ற முஸ்லிம் பெண்மணி தனக்கு பாதுகாப்பு வேண்டும் என பிரதமர் மற்றும் முதல்வர் ஆகியோரிடம் கோரிக்கை விடுத்துள்ளார் மகாராஷ்டிரா மாநில அரசு மருத்துவமனையில் நோயாளியை அழைத்துச் செல்ல ஸ்ட்ரெச்சர் தரப்படாததால் அவரை போர்வையில் கட்டி எழுத்துச் சென்ற கொடூரம் நடந்துள்ளது இந்த வீடியோ காட்சிகள் தற்போது வைரலாகி வருகிறது மானில செய்தித் தொடர்பாளர்கள் மற்றும் தொலைக்காட்சி ஊடக விவாதங்களில் பங்கு கட்சி நிர்வாகிகளுக்கு உத்தரப்பிரதேச காங்கிரஸ் நேற்று நுழைவுத் தேர்வு நடத்தியது காணாமல் போன சிறுவர்களை கண்டறிவதற்காக புதிய மொபைல் அப்ளிகேஷனை மத்திய வர்த்தகம் மற்றும் தொழில்துறை அமைச்சர் சுரேஷ் பிரபு அறிமுகம் செய்தார் டெல்லி எய்ம்ஸ் மருத்துவமனையில் முன்னாள் பிரதமர் வாஜ்பாயை பிரதமர் நரேந்திர மோடி மூன்றாவது முறையாக சந்தித்து நலம் விசாரித்தார் மும்பை விமான விபத்தின் போது மதிய உணவு இடைவெளி காரணமாக நாற்பது கட்டிட தொழிலாளர்கள் அதிர்ஷ்டவசமாக உயிர் தப்பியுள்ளனர் செய்திகள் மும்பையில் உள்ள ஆர்க் டெக்கோ கட்டிடங்களை உலகின் இரண்டாவது பாரம்பரியமான கட்டிடங்களாக யுனெஸ்கோ அறிவித்துள்ளது இந்திய விசா கட்டணம் உயர்வால் சுற்றுலா பாதிக்கும் என்று மலேசிய தமிழர்கள் கண்டனம் தெரிவித்துள்ளனர் அமேசான் நிறுவனம் மருத்துவத்துறையில் கால்பதிக்க முடிவு செய்துள்ளது அதன்படி பில்பேக் எனப்படும் ஆன்லைன் மருந்து விற்பனை நிறுவனத்துடன் அந்த நிறுவனம் இணைந்துள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது முதல் முறையாக சீக்கியர் ஒருவர் செய்தி சேனல் ஒன்றில் செய்தி தொகுப்பாளராக பாகிஸ்தானில் பணி நியமனம் செய்யப்பட்டுள்ளார் அணு ஆயுதங்களை உருவாக்க தேவையான திரவுப் பொருட்களை வடகொரியா தயாரிப்பதாக அமெரிக்கா மீண்டும் குற்றம் சாட்டியுள்ளது அமெரிக்காவில் இறக்குமதியாகும் பொருட்களுக்கு பத்து முதல் இருபத்தி வரை வரியை கனடா அதிகரித்துள்ளது தலிபான்கள் விரும்பினால் போர் நிறுத்தத்தை நீட்டிக்க தயார் என்று ஆப்கானிஸ்தான் அதிபர் அறிவித்துள்ளார் ஹார்வர்டு பல்கலைக்கழகத்தில் தொடர்ந்து அமைப்பதற்கான ஒப்பந்தம் கையெழுத்தாகியுள்ளது மெக்சிகோ நாட்டிலிருந்து அமெரிக்காவிற்குள் சட்டவிரோதமாக குடியேறிய இந்திய பெண்மணியின் மாற்றுத்திறனாளி குழந்தை அந்த தாயிலமிருந்து பிரித்தி வைக்கப்பட்ட சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது ஐரோப்பா செல்ல முயன்ற அகதிகள் படகு கவிழ்ந்ததில் நூறுக்கும் மேற்பட்டோர் லிபிய கடலில் மூழ்கியிருக்கலாம் என அஞ்சப்படுகிறது தீவிரவாதத்திற்கு உதவியதால் கருப்புப்பட்டியலில் பாகிஸ்தான் சேர்க்கப்பட்டதாக சர்வதேச அமைப்பின் முடிவுக்கு இந்தியா வரவேற்பு தெரிவித்துள்ளது இந்தியா ஆஸ்திரேலியா இடையே உயர்கல்வியை மேம்படுத்தும் வகையில் மூன்று புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் கையெழுத்தப்பட்டுள்ளன வணிகச் செய்திகள் மானிய விலையில் வழங்கப்படும் சமையல் கேஸ் சிலிண்டர் விலை ரூபாய் இரண்டு காசுகள் உயர்த்தி எண்ணெய் நிறுவனங்கள் அறிவித்துள்ளன நிதி மோசடியில் சிக்கி பெரும் பிரச்சனையை எதிர்கொண்டுள்ள பஞ்சாப் நேஷனல் வங்கி கடன் வழங்கும் முறையில் மத்திய கடன் பரிசீலனை பிரிவை ஏற்படுத்தியுள்ளது தனிநபர் கடன் வீட்டுக்கடன் உள்ளிட்டவற்றை பொதுவான தலத்தின் மூலம் அளிக்க பொதுத்துறை வங்கிகள் ஆலோசித்து வருகின்றன ஐசிஐசிஐ வங்கியின் புதிய தலைவராக கிரிஷ் சந்திர சதுர்வேதி நியமிக்கப்பட்டுள்ளார் பேங்க் ஆஃப் மகாராஷ்டிரா நிர்வாக இயக்குனர் மற்றும் தலைமை செயல் அதிகாரி ஆர் மாரதேயின் பதவி பறிக்கப்பட்டுள்ளது சென்னையை எடுத்துள்ள காட்டுப்பள்ளி துறைமுகத்தை லார்சன் அண்ட் டூப்ரோ நிறுவனத்திடமிருந்து ரூபாய் ஆயிரத்தி கோடிக்கு விலைக்கு வாங்கியுள்ளது குஜராத் நிறுவனமான அதானி குழுமம் தூத்துகுடியில் ஸ்டெர்லைட் தாமிர உருக்கு ஆலை மூடப்பட்டதால் உள்நாட்டில் உற்பத்தி பாதிப்பும் பற்றாக்குறையும் ஏற்படும் என்று ஐசிஆர்இ அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது போர் போன்ற அவசர காலங்களில் திடீர் ஏற்பட்டாலோ கச்சா எண்ணெய் சப்ளை செய்யும் நிறுவனங்கள் நிறுத்திக் கொண்டாலோ அவசர தேவைக்கு பல லட்சம் டன் கச்சா எண்ணெயை பூமிக்கலில் சேமித்து வைக்கும் பணியை மத்திய அரசு தீவிரப்படுத்தியுள்ளது சென்னையை அடுத்த உள்ள ஆலையில் பேட்டரி கார்களை தயாரிக்க திட்டமிட்டுள்ளதாக குண்டாய் நிறுவனம் தெரிவித்துள்ளது டிஸ்ட்ரிபியூ நிறுவனம் தமிழ்நாட்டில் ஐந்து புதிய அறிமுகப்படுத்தியுள்ளது விளையாட்டுச் செய்திகள் இங்கிலாந்துக்கு எதிராக ஆஸ்திரேலியா ஐந்துக்கு பூஜ்ஜியம் என்று ஒருநாள் தொடரை விளந்தபோது எனது அணிக்கு உதவ முடியாததை நினைத்து கண்ணீர் என்று ஆஸ்திரேலிய அணியின் முன்னாள் கேப்டன் ஸ்டீவ் ஸ்மித் உருக்கமாக தெரிவித்துள்ளார் இங்கிலாந்துக்கு எதிரான டி டுவெண்டி ஒருநாள் தொடரிலிருந்து இந்திய அணியின் வேகப்பந்து வீச்சாளர் ஜஸ்பிரித் பும்ரா நீக்கப்பட்டுள்ளார் ஒருநாள் போட்டியில் இரண்டு புதிய பந்துகள் முறை ரிவர்ஸ்விங் முறையை கொன்றுவிட்டது வேகப்பந்து வீச்சாளர்களுக்கு மிகப்பெரிய பின்னடைவாக அமைந்துவிட்டது என்று இந்திய அணியின் வேகப்பந்து வீச்சாளர் உமேஷ் யாதவ் வேதனை தெரிவித்துள்ளார் ஜூலை பனிரெண்டாம் தேதி ட்ரென் பிரிட்ஜில் தொடங்கும் இந்தியாவுக்கு எதிரான ஒருநாள் தொடருக்கான பதினான்கு வீரர்கள் கொண்ட இங்கிலாந்து அணி அறிவிக்கப்பட்டுள்ளது மொராக்கா ராயல் கால்பந்து கூட்டமைப்பு உலகக்கோப்பை இரண்டாயிரத்தி பதினெட்டில் தங்களுக்கு இழைக்கப்பட்ட நடுவர் தீர்ப்பு அநீதிகள் குறித்து உலக கால்பந்து கூட்டமைப்பிடம் புகார் அளித்துள்ளது பந்தை சேதப்படுத்திய விவகாரத்தில் சிக்கி தடை விதிக்கப்பட்ட ஆஸ்திரேலிய முன்னாள் கேப்டன் ஸ்டீவ் ஸ்மித் கனடா டி போட்டியில் பங்கேற்று அதிரடியாக அரை சேதம் அடித்தார் தொடரில் இந்தியாவின் சாய்னா நேவால் தோல்வியடைந்தார் உலகக்கோப்பை கால்பந்து நாக் அவுட் சுற்றில் பிரான்ஸ் நான்கிற்கு மூன்று என்ற கணக்கில் வீழ்த்தி காலிறுதியில் நுழைந்தது துபாயில் நடைபெற்ற கபடி மாஸ்டர்ஸ் தொடரில் இந்தியா ஈரானை வீழ்த்தி சாம்பியன் பட்டம் வென்றது நெதர்லாந்து நாட்டில் நடைபெற்று ஹாக்கி சாம்பியன்ஸ் கோப்பை தொடரில் இந்தியா இறுதிப் போட்டிக்கு முன்னேறியது உலகக்கோப்பை வரலாற்றில் ஒரே ஆட்டத்தில் இரண்டு கோல்கள் அடித்த இளம் வீரர் என்ற சாதனையில் பிரேசில் ஜாம்பவான் பீலேவுக்கு அடுத்த இடத்தை பிடித்தார் பிரான்சின் மாபே திரைச்செய்திகள் களவாணி இரண்டு படத்தின் மாதவன் தன்னுடைய ட்விட்டரில் வெளியிட்டார் சூர்யா கார்த்தி இருவரும் பார்ட்டி படத்துக்காக முதன் முதலாக சேர்ந்து ஒரு பாடலை பாடியுள்ளனர் சிவாஜி கணேசனின் பிறந்தநாள் அரசு விழாவாக கொண்டாடப்படும் என்ற தமிழக அரசு அறிவிப்புக்கு நடிகர் பிரபு மற்றும் நடிகர் சங்கத்தினர் வரவேற்பு தெரிவித்துள்ளனர் சிவாஜி கணேசனின் பிறந்தநாள் அரசு விழாவாக கொண்டாடப்படும் என்ற தமிழக அரசின் அறிவிப்புக்கு நடிகர் பிரபு மற்றும் நடிகர் சங்கத்தினர் வரவேற்பு தெரிவித்துள்ளனர் இத்துடன் அட்டினையும் இன்றைய செய்தி சேவைகள் ஒரு நிமிட யோசனை நித்தம் ஒரு முத்து சமையல் சமையல் பாட்டோடுதான் நான் பேசுவேன் தினம் ஒரு துளி சரித்திரம் சட்ட சம்பவங்கள் இதுபோன்ற பல தரமான ஒழிக்கோப்புகளை தினந்தோறும் கேட்டு சுவைக்கி என்ற இணையதளத்திற்கு வருகைதார்கள் நன்றி வணக்கம்